ஹதீஸ் அறுபத்தி இரண்டு உமர் அதி அல்லாஹம் அவர்கள் கூறியதாவது மரங்களில் எப்படியும் ஒரு வகை மரம் உண்டு அதன் இலை உதில்லை அது முஸ்லிமுக்கு ஓமையாகும் அது என்ன மரம் என்பதை எனக்கு அறிவியுங்கள் என நபி சொல்லாஹும் அலி அல்ல அவர்கள் கேட்டார்கள் அப்போது மக்களின் எண்ணங்கள் நாட்டு மரத்தின் பால் திரும்பியது நான் அதை பேரிசை மரம்தான் என்று கூற வெட்கப்பட்டு கொண்டு அதை சொல்லாமல் இருந்து விட்டேன் பின்னர் அல்லாஹின் தூதரே அது என்ன மரம் என்று எங்களுக்கு அறிவியுங்கள் என்று தோடர்கள் கேட்டார்கள் அவர்கள் பேரிசை மரம் என்றார்கள்